அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தவமறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று ஒருவன் தவ வேடத்தில் மறைந்து கொண்டு வேடத்துக்கு ஒவ்வாத தீய செயல்களை செய்வது ஒரு வேடன் புதரில் மறைந்து இருந்து பறவைகளை பிடிப்பதைப் போன்றதுன்னு அர்த்தம் ஒரு வேடன் பறவைகளை பிடிக்கிறதுக்காக கண்ணியை பரப்பி வைக்கிறான் அதை பிடிக்கிறதுக்கான வலையை அதில் உணவுகளை எல்லாம் போட்டுவிட்டு புதரில் மறைஞ்சிருந்து பறவைகள்லாம் அதை உண்ண வந்த உடனே என்ன பண்ணுகிறான் அந்த வலையில் அதாவது அந்த கண்ணியில் அது சிக்கிறது அதை உடனே பிடிச்சிக்கிறான் அது மாதிரி தவமாகிய புதரில் மறைந்து கொண்டு தவங்கிற வேஷத்தில் மறைந்து கொண்டு அறவச்சனங்கள் நல்ல வார்த்தைகள்ங்கிற உணவை உலகமாகிய காட்டிலே சமுதாயம் என்னும் பறவைகளுக்கு துறவு என்ற வலையை விரித்து வாழ்கிறான் மக்கள் அவனுடைய சொற்களாகிய உணவை விரும்பும்போது அவர்களை ஏமாற்றி தீய ஒழுக்கத்தால் அவர்களை அழிக்கிறான் என்பது உபமானத்தினுடைய அர்த்தம் புதல் அப்படின்னு சொன்னால் புதர்ன்னு அர்த்தம் புதலின் மேய வில்வலன் கந்தபுராணம் சொல்லுகிறது புதல் என்ற சொல் புறநானூறு முல்லைபாட்டு, மதுரை காஞ்சி கலித்தொகை பரிபாடல் ஐங்குறு நூறு பெருங்கதை முதலான பல நூல்களில் கையாளப்பட்டிருக்கிறது இன்னும் சில மேற்கோள்களை பார்க்கலாம் தவமறைந்து ஒழுகும் தன்மையிலாளர் அவமறைந்து ஒழுகும் அளவை பெண்டிர் அரைபோகு அமைச்சர் பிரன்மனை நயப்போர் பொய்க்கறியாளர் புறங்கூற்றாளர் என் கைக்கொள் பாசத்து கைப்படுவோர் என காதம் நான்கும் கடுங்குரல் எழுப்பி பூதம் புடைத்துணும் பூத சதுக்கமும் சிலப்பதிகாரம் சொல்கிறது தவவேடத்தில் மறைந்து நின்று அவக்கேடு செய்து ஒழுகுவது கொடிய பாவம் அந்த உயிர் அந்த உடம்பில் இருந்து பண்ணுற பாவத்துக்கு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மனித உடம்பு கிடைக்காது உய்வு பெறவே முடியாது அப்படிப்பட்ட பாவிகளை எந்த வழியிலையும் தப்ப விடாமல் தெய்வீகமான பூதம் புடைத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த சிலப்பதிகார செய்யினுடைய பொருள் யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செயல் புரிகிறார்களோ அவர்களையெல்லாம் அந்த பூதம் புடைச்சு கொல்லும் தெய்வீகமான பூதம் இருக்குது தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தவங்கிறது தவ வேஷத்துக்கு உடையதாக இருக்கிறதுனால ஆகு பெயர் தவம் மறைந்து அல்லவை செய்தல்னு சொன்னதுனால தவங்கிறது தவ வேடத்துக்கு பொருந்துருது தவ வேடம் பூண்டவன் அர்த்தம் ஆனால் தவங்கிற சொல் இருக்குது ஆகு பெயர் தவம் அல்லவற்றை செய்தல் அப்படின்னா பிறர்க்குரிய மகளிரை தனக்கு வசமாகும்படி செய்துதல் அப்படின்னு பரிமேலழகர் வெடிவேலி செட்டியார் போன்ற உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பதவுரை தவம் தவவேடத்தில் மறைந்து தன் இயல்பை மறைத்து அல்லவை தவத்திற்கு பொருந்தாதவற்றை செய்தல் செய்வதானது வேட்டுவன் வேடன் புதல் புதரில் மறைந்து மறைந்திருந்து புல் பறவைகளை சிமிழ்த்தற்று பிடிப்பது போன்றதாகும் தவவேடத்தில் தன் இயல்பை மறைத்து தவத்திற்கு பொருந்தாதவற்றை செய்வதானது வேடன் புதரில் மறைந்திருந்து பறவைகளை பிடிப்பது போன்றதாகும் தவமறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்